மற்றும் ஒவ்வொருவருக்கும் மறுமை நாளில் ஒரு கொடி இருக்கும் இது இந்நாரின் மோசடியாகும் என்று கூறப்படும் என்று நபிஹா அலிம் அவர்கள் கூறினார்கள் 3186, 3188, எட்டு ஆறு மூன்று முஸ்லிம் ஒன்று ஏழு